மது நற்றிணை ஆரூர் கலைக்கூடம் வழங்கும் தகவல் தொழில் நிகழ்ச்சியில் இன்று திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை விருது பெற்று திருமதி தேன்மொழி முதுக்குமாரசாமி அவர்களின் உரை கேட்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளம்புடன் மாதா பிதா குருங்கி நஞ்சினை வானொலியில் திருவாரூர் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லா சரியில் முத்துக்குமரசாமி காலம் பொன் கடமை கண் காலத்தை பொன்னை போல் போற்றி நாம் லட்சியத்துடன் லட்சிய பயணம் செய்து வேண்டும் லட்சியமே நமக்கு இலக்கையடைய உற்ற துணையாய் இருக்கும் மேலும் தோன்றிய போரது தோன்றுகா தோன்றாமல் நன்று என்ற வள்ளுவனின் வாக்கைங்கொண்டு உழைக்க வேண்டும் அறிவுடனும் கலந்தமற்ற மனது சிறந்த அறிவாற்றலை விட வேளானது நாம் மனதை ஒழுங்குபடுத்துவதே அறிவு வளர்ச்சிக்கான சிறந்தவை சிறந்த அனுபவம் ஒருவனை திறமை காடியாக்குகிறது ஒருவனது வாழ்க்கையின் இயர்வு அவரது உள் நாட்டில் நுங்கி இருக்கிறது நாம் நாவை அடக்கி ஆள வேண்டும் இவை என்றால் அகப்பட்டு துன்புறுவோம் என்பதை மறக்காம பத்து நேரத்திற்கு முன்னதாக செல்வது கால சிறந்தது நாம் செய்யும் பணிகளை நாம் நன்கு கருத்துவதில் கவனமாக முழு ஈடுபாடுகள் செய்வோமானால் வெற்றி என்ற இலக்கு நமது என்பதை மறக்க வேண்டாம் உலகில் உள்ள பல தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறியும் போது அவர்களது ஓயாத கடுமையான உழைப்பு அவர்களது பொறுமை இனிமெல்லாம் அவர்களது எச்சரிக்கையை காரணமாக இருந்துள்ளன என்பதை நன்கு அறிய ஒருமுறை உலக பொலிஸ்வரர்களின் ஒருவரான ராஜ விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு தேசிய வண்ணம் இருந்தார் இவை உடைந்து சம்பாதிக்கு உன்னத நிலையை அடைந்துவிட்டீர்கள் வேலை பார்த்த வண்ணமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவருக்கு ராசல்ல விமானம் எங்கு பறக்கிறது என்று கேட்டார் அவர் நகு வானத்தில் பறக்கிறது என்றார் கேடு இருந்து இவ்வளவு தூரம் தான் வந்துவிட்டோமே சென்று கொண்டே இருக்கிறது விமானத்தை நிறுத்தி விடலாமே என்று கேட்டார் ராஜ்பல்லர் உடனே அருகில் இருந்தவர் விமானத்தை நிறுத்திவிட்டால் விமானம் இருந்துவிடும் நாம் அனைவரும் கீழ் இழந்து விடுவோம் அது எப்படி என்றார் அதுபோல் தான் பயிற்சிகளும் முயற்சிகளும் இருந்தால்தான் எந்தவற்றையே நாம் சரியாக இருக்கலாம் என்றார் ராஜ்கல்லர் எனவே ஆரையோ உடைய மனிதர்களும் பயிற்சிகளும் முயற்சிகளும் உடையவர்களாய் இருந்தால்தான் வாழ்வில் இழந்த நிலையை படிக்கலாம் என்று கூறினாராம் நாம் வெற்றியை அடைய நேரம் காலம் பார்க்காமல் உடைக்க வேண்டும் என்பதை அறிய முடிகிறது அல்லவா கண்ட நாம் அந்த வெற்றியை தக்கவைத்துக் கொள்வதில் தொடர் முயற்சியுடன் செயல்பட வேண்டும் முயற்சியுடையார்டையார் முயற்சி குருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை சோழ்த்தியுடன் என்கிறார் வள்ளுவர் முயற்சி செய்தவர்கள் மேலும் மேலும் வெற்றியையும் செல்வத்திலையும் பெறுவார்கள் வெற்றியை பெற்றவர்கள் ஓயாது பிரதாமய் பாவ வாங்கி தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும் வெற்றி நீரு வந்து என்னை சேரும் அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும் பெற்று பேர் கொடுத்தேன் தெய்வம் என் வந்தை நல்ல நீ கொடுத்துகின்ற தெய்வம் என்ப உண்மை அல்ல வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி வந்த பெருமை எல்லாம் உண்மை சேரும் கண்டேன் உறங்காமல் வேகை கண்டேன் உண்ணாமல் இருக்கேன் உறங்காமல் வேக கண்டென்று பக்கவர்கள் வாழ்கின்ற உள்ளம் என்ன அது உன்னிடினார் அறிந்த பாடம் அல்லது வயது செகசி வந்து நன்மை சேரும் அதை வாங்கிக் கந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் அன்னை சிங்கும் கண்ணீரெல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும் ஆசை தரும் கனவுகளெல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் ஆசை தரும் கனவுகளெல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் அன்று கொண்டு நீ இணைய எல்லம் அதை இன்று கொதித்து நான் முடிவுக்கும் அண்ணம் பாரம்மா சிந்தி விதேசிவல்லன்னை சேரும் அ divina இடி சந்தாケルமையெல்லாம் குணமெ சேரும் டிஜிட்டல் தரவு கேட்க www.lakshya.org <laughs> உடன் இணைந்திருங்கள் அனைவருக்குரிய வணக்கங்கள் எழுதிருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன தொடர்ந்து எழுதிருங்கள் அடுத்து அடிகள் சுவாமிகள் புராணம் கேட்கலாம் இரண்டாவது தண்டியடிகள் நாயனார் புராணம் நாட்டமைகு தண்டிக்கும் ஒரு கற்கும் அடியே அருத்தொண்டத் தொகை கண்ணார் மணி ஒன்றும் இன்றி கயிறு பிடித்தார்கு தன்னார் புனல் தடம் தொட்டலும் தன்னை நகும் அமனர் கண்ணாங்கு இழப்பை அமனர் தலக்கம் கண்டு அம்மலர்கண் விநாயகனிட பெற்றவன் ஆரோர் விரல் தண்டியே திருத்தொண்டர் சிறுவந்தாவை தண்டியடையில் திருவாரூர் பிறக்கும் பெருமைதவம் உடையாறு அண்டவான மறைபாடை ஆடும் செம்பொன் கடல் மனப்பிங் கொண்ட கருத்தின் அகநோக்கும் புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார்போல் பிறந்த பொழுதி தன் சோழ நாட்டிலே தலை சிறந்து விளங்கும் திருவாரூர் என்னும் தளத்தில் தண்டியடிகள் என்னும் சிவனொரு செல்வர் வாழ்ந்து வந்தார் இவர் பிறவியிலேயே கண் பார்வை இறந்தவர் புறக்கண் அற்ற இந்த தொண்டரு அகக்கண்ணால் திருவாரூர் தியாகேச பெருமானின் சிறுத்தாளினை கண்டு எந்த நேரமும் எடையறாமல் வணங்கி வழிபட்டு வந்தார் இவர் காலத்தில் திருவாரூரில் சமணர்கள் ஆடிக்கம் சற்று பரவி இருந்தது அதனால் சமணர்கள் சைவ தொண்டர்களுக்கு பற்பல வழிகளில் இன்னல்களை விளைவித்தார்கள் தண்டியடிகள் நீராடும் கமலாலய திருக்குளத்திற்கு பக்கத்தில் சமணர்கள் பல மடங்களை கட்டிக்கொண்டு தங்கள் மத பிரசங்கத்தை நடத்தி வந்தார்கள் ஆனால் சமணர்கள் குளத்தை மன் மூடி விடுவார்களோ என்று வேதனைப்பட்டு குளத்தின் பரப்பையும் ஆழத்தையும் சம்மால் இயன்ற அளவு திருப்பணியை செய்ய எண்ணினார் இந்த தண்டி அடிகள் நாயனார் ஆனால் இவருக்கு பிறவியிலேயே கண்கள் இல்லை குருட அப்படி இருக்கேன் கண்ணற்ற அடிகளார் இறைவனின் அருளால் குளத்தின் நடுவிலும் குளத்தை சுற்றிலும் அடையாளங்களை நட்டு கயிறும் கட்டி முடித்தார் கூட கயிற்றை அடையாளமாக பிடித்து கொண்டு வந்து அந்த கரை மீது கொட்டுவார் நாயனாரின் நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ள சக்தியற்ற சமணர்கள் அவருக்கு இடையூறுகள் பல விளைவிக்க தொடங்கினார்கள் அப்படி இருக்கேன் சமணர்கள் நாயனாரை அணுகி இவ்வாறு நீங்கள் மண்ணை தோன்றுவதால் இந்த குளத்தில் உள்ள சிறு ஜீவராசிகள் எல்லாம் இறந்துவிடும் உனது செயல் தருமத்திற்கு புறம்பானது என்று சமணர்கள் கூறினார்கள் அவர்கள் பேச்சை கேட்டு தமக்குள் சிரித்து கொண்ட தண்டியடிகள் கல்லில் உள்ள தேரைக்கும் கர்ப்பிலே இருக்கூடிய நல் உணர்வு தந்து காக்கும் ஈசனுக்கு இந்த ஜீவராசிகளை எப்படி காக்க வேண்டும் என்பது தெரியும் சிறுதடையானுக்கு நான் செய்யும் இந்த பணியால் சிறு ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எந்தவித தீங்கும் நேராது என்று தண்டியடிகள் பேசினார் சமணர்கள் உண்மை குருடன் என்றுதான் எண்ணினோம் ஆனால் உனக்கு காதும் அந்த போல இருக்கின்றது நாங்கள் உயிர்கள் என்று சொல்லி எடுத்து கூறியும் என்ன உனக்கு என்று அனைவரும் கேலியாக சிரித்தார்கள் சிரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுளின் திருவடியை போற்றி தினமும் நான் அதற்கால் கண்டுகளிக்கிறேன் பகவானுடைய திருநாமத்தை என்னுடைய நாளினாலே உச்சரிக்கிறேன் ஆலயத்தில் ஒழிக்கின்ற வேத முழக்கத்தை நான் காதினால் கேட்கிறேன் அன்பையும் ஐம்பொடிகளாலும் அனுபவித்து ஆனந்தம் கொண்டு இருக்கிறேன் நீங்கள் தான் கண்ணிருந்தும் குருடர்கள் காவிருந்தும் செவிடர்கள் நாவிருந்தும் ஓமைகள் என்றார் தண்டி அடிகள் நாயனார் இப்படி தண்டி அடிகள் நாயனார் கூறுகின்ற சமணர்கள் எி நகையாடினார்கள் தண்டி அடிகளுக்கு வெறுப்பும் கோபமும் ஏற்பட்டது அவர்களை சோதிக்கும் பொருட்டு அதுபோகட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் நான் எம்பெருமானுடைய திரு அருளினால் பெற்று நீங்கள் அனைவரும் குருடாக கடவீர்கள் என்று எதிர்மறையாக பேசி முடித்தார் தண்டி அடிகள் இப்படி இருக்க நீ கண் பெற்று நாங்கள் கண்ண இழக்கேர்ந்தால் நாங்கள் இந்த ஊரிலே இருக்க மாட்டோம் இந்த ஊரை விட்டு ஓடி விடுகிறோம் என்று கோபம் கொண்டு சமணர்கள் பேசினார்கள் சமணர்களின் சினம் பொங்க அவரது பரத்திலே இருந்த மண்வெட்டியையும் கூடையும் அனைத்தையும் பிடுங்கி எரிந்தார்கள் கயிற்றினையும் அறுத்து எரிந்தார்கள் இந்த தீய செயல்களால் மனம் நொந்து போன தண்டியடிகள் கவலையோடு எம்பெருமானிடம் தன்னுடைய போக்க அருள்மாறு பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்தார் அப்படி இருக்கக்கூடிய காலம் இரவானது வந்தது அவர் இரவிலே உறங்கினார் அப்படி உறங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த இரவிலே இறைவன் நாயனாரின் கனவிலே எழுந்து அன்படி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய மனம் கலங்கக்கூடாது கண்களுக்கு ஒளி தருகிறேன் அந்த ஒலியை தருகின்ற போது உனக்கு பார்வையானது நன்றாக வரும் சமணர்கள் இந்த ஊரை விட்டு நீ கவலைப்பட வேண்டாம் பகவான் தண்டியடிகளோட கனவிலே பேசினார் காட்சி அளித்து என்னுடைய திருத்தொண்டன் குளத்திலே திருப்பணி செய்கிறான் நீ அவனிடத்திலே சென்று அவனுடைய கருத்தை நிறைவேற்றுவாயாக என்று அந்த நல்ல திருப்பணிக்கு சதா இடையூறுகளை செய்யும் சமணர்களை கண்டித்து என்னுடைய அன்பனுக்கு அடியாருக்கு நீதி புகட்டுவா என்று பகவான் கனவிலே அரசருக்கும் கூறி முடித்தான் பொழுது உழந்ததை சோழவேந்தன் எம்பெருவானின் கட்டளையை நிறைவேற்ற புறப்பட்டான் மன்னன் திருக்குளம் வந்து சேர்ந்தான் தண்டியடிகள் பட்டு தடுமாறிக்கொண்டு திருக்குள திருப்பணிகளை செய்வதை கண்டான் அரசரும் அடிகளார கனலில் செஞ்சடையான் மொழி முடித்தார் தண்டியடிகளும் சமனர்கள் தமக்கு அளித்த இடையூறுகளை ஒன்று விடாமல் மன்னனிடம் எடுத்து விளக்கி நீதியை கேட்டார் மன்னன் சமணர்களை அழித்து வர கட்டளை இட்டான் சமணர்களும் வந்து சேர்ந்தார்கள் மன்னனிடம் சமணர்கள் தண்டியடிகளிடம் தாங்கள் சவால் விட்டு சினத்துடன் கூறியதை பற்றி கூறி முடித்தார்கள் அந்த சமணர்கள் தண்டி அடிகள் கண்ணொலி பெற்றால் நாங்கள் ஊரை விட்டு ஓடுவது உறுதி என்று சமணர்கள் கூறியதை கேட்ட மன்னன் அடிகளாரையும் சமணர்களையும் தன்னுடைய அமைச்சர்களையும் ஆலோசகர்களையும் கலந்து ஒரு முடிவிற்கு வந்தான் மன்னன் தவநெறி மிக்க தண்டி அடிகளை பார்த்து அருந்தவ தோணி நீங்கள் என்னிடம் ஒழிந்தது போல எம்பெருமானுடைய திருவருவினாலே கண் பாதை பெற்று பெற்று வாழ்வாயாக என்று அடியாரை பார்த்து கேட்டான் அந்த நேரத்திலே தண்டியடிகள் நாயனர் திருக்குளத்தில் இறங்கினார் மண் மீது கண்ணுதர் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உள்ள கண்கள் என்று சொல்லக்கூடிய அகற் இறைவனை வழிபாடு செய்தான் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இருதரம் கூப்பி ஐந்தழுத்து மந்திரம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய என்று இறைவனை நினைத்து அந்த திருக்குளத்து நீரில் மூழ்கினார் தந்தி அடிகள் நாயனா இறைவன் திருவருளினாலே அந்த நீரிலே மூழ்கிய தண்டி அடிகள் நாயனார் அந்த குளத்து நீரில் மூழ்கி எழுந்திருக்கின்ற பொழுது கண் பார்வை பெற்று எழுந்தார் அங்க இருக்கக்கூடிய அனைவரும் ஆச்சரியம் கொண்டார்கள் அந்த நேரத்திலே அருகே இருக்கக்கூடிய பூங்கோயில் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் கோபுரத்தை இரண்டு கடங்களினாலே வணங்கினார் தண்டியடிகள் நாயனார் ஆனந்த கண்ணீர் வடித்தார் இருகரம் தூக்கி தொழுதர் அரசனையும் வணங்கினார் அரசர் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி நாயனாரை வணங்கினார் அதே சமயத்தில் சமணர்கள் தண்டியடிகள் நாயனாருக்கு கண்ணொலி பெற்றவுடனே சமணர்களுக்கு கல்லானது போய்விட்டது கல் ஒளி சென்று அனைவரும் குருடர்களாக மாறி அருகிலே நின்று கொண்டு இருந்தார்கள் நீதி வழங்காமல் ஆட்சி புரியும் அரசன் அவர்களை நோக்கி நீங்கள் கூடியபடி ஒருவர் கூட இந்த திருவாரூரில் இல்லாமல் அனைவரும் ஓடி போய்விடுங்கள் என்று அரசர் கோரை அமைச்சர்கள் அனைவரும் கூடி சமணர்களை துரத்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று அமைச்சர்கள் கட்டளையிட்டார்கள் சூதர்கள் அதனை ஏற்றுக் அவர்களை புறம் சென்று விட்டு விட்டு வந்தார்கள் தண்டியடிகள் குளத்தை பார்த்து மகிழ்ந்தவாறு திருவாரூர் செம்பன் கோயிலை அடைந்து எம்பெருமானை கண்குளிரை கண்டு வலித்து பேரின்ப கூத்தாடினார் தண்டியடிகள் தாம் செய்து கொண்டிருந்த திருப்பணியை தொடர்ந்து செய்ய தொடங்கினார் அரசனும் அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கௌரவித்தான் சிவபெருமானுடைய திருவருமினாலே தண்டியடிகள் தாம் எண்ணியபடி கட்டி முடித்தார் அடிகளாரின் தருமப்பணி அரசரும் மக்களும் கொண்டாடி பெருமிதம் கொண்டார்கள் தண்டியடிகள் நாயனார் நெடுநாள் இந்த பூமியில் பக்தியுடன் வாழ்ந்தி திருதடையான் திருவடி நிழலை அடைந்து பேரி நிலையை எய்தினார் பெரியோர்களே தண்டியடிகள் நாயனார் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எழுகின்ற பொழுது என்று சொல்லக் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓதி மூழ்கினார் என்று சேர்க்கிறார் பெருமான் பேசுகிறார் அமர்நீதி நாயனார் புராணத்திலே மழைத்தடம் பொழுது திருநல்லூர் இறைவனை வணங்கி தழைத்த அஞ்சகத்து ஓதினார் ஏறினார் தட்டி அமர்நீதி நாயனார் தராசு தட்டியிலே அமருகின்ற பொழுது ஐந்தகத்தை ஓதினார் சராசு சமமாக ஆனது அதுபோலை திருநாவுக்கரசு சுவாமிகள் சமண அரசரானவர் திருநாவுக்கரசரை கல்லிலே கட்டி கடலிலே வீசிருந்த பொழுது ஏறினார் அருள்தலை மிதை கொண்டு எழுந்தோ இறங்கி வேற்றும் ஆவியின் நின்றார் மொழி விரும்பி ஆற்றல் பெற்றவர் அந்நலார் அஞ்செழுத்து ஓதி பால் தடும் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியார் அப்ப நமசிவாய மந்திரம் செப்பமாக கொண்டு கல்லுடன் சேர்ந்து கரையேறினார் திருநாவுக்கரசர் பெருமன் ஞான சம்பந்த பெருமன் சோதிமுத்தின் சிவிகை வெண்மீற்று ஒளி போற்றி நின்று ஆகியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய இப்படி ஐந்து மகிமையாலே கல்லொழி பெற்று பூங்கோயில் திருக்குளத்தை சுத்தம் செய்து கண்ணொளி பெற்றவர் தண்டி அடிகள் நாயனா திருவாரூர் வரும் தண்டியடிகள் சாட்சி சேராதார் குளம் கட்டனர் சீரே கொருடாமுன் செவிடும் கூடி சென்றே குறித்தறியை பரித்தறிய கொரித்து தங்கை அவன் அருளானி விழிச்செருவரும் வந்தாக அமலர்கலக் கம்பலம் கண்டவர்கள் வாழி வருவான கற்பரே தாளிக்காயுரையும் கட்டி பானன் அருளால அமருலகம் பற்றின திருத்தொண்டர் புராண சாரம் நாட்டமிகுதந்திக்கும் அடியார்க்கும் அடியே Thank <laughs> you. multim��� Beast Луд சிவராசி அருள் துணை కుదరాతే విశాలతрию జనమ పరుకు అరులే తండై ఈశ్వరులే நம்பிக்கை வணலும் ஆனந்த நடனமாக நல்ல சிவராத்திரி அருள் பொங்குருவராத்திரி நல்ல சிவராத்திரி அருள் பொங்கும் I'm a Jeeva Raat, I'm a Jeeva Raat, I'm a Jeeva Raat. In this <laughs> case, the WKF www.nachshin.org. <laughs> In this <laughs> case, the WKF www.nachshin.org. <laughs>